முத்து இன்றைய முத்தாக உதிர்கிறது பொலிவு அல்லது உள்வொளி என்ற தலைப்பில் ஓசோ ஆற்றிய உரையிலிருந்து சிறு தொளி உடல் வெறும் ஒரு சிம்னி விளக்கு போல ஜுவாலை உள்ளே இருக்கிறது கண்ணாடி விளக்கின் வெளிப்புறம் நீ பார்ப்பது பிரகாசத்தையே கண்ணாடி அழகாக இருக்கலாம் அழகின்றி போகலாம் அந்த கண்ணாடி மிள மிக விலையுயர்ந்த பளிங்கு கண்ணாடியாக இருக்கலாம் ஒரு முறை ஒளி ஊட்டப்பட்டால் நீ கண்ணாடியை காண்பதில்லை நீ ஒளியை மட்டுமே காண்கிறாய் கௌதம புத்தர் இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் பிறந்தவர் இந்த நேபாளிகள் அழகுக்கு பெயர் பெற்றவர்கள் அல்ல அவர்கள் மங்கோலிய இனத்தின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள் உயரமும் குறைவுதான் அவர்கள் முகத்தில் நீ காஷ்மீர் பகுதி மக்களிடம் காணும் அழகை காண முடியாது ஆனால் கௌதம புத்தரின் சிலைகள் ஒரு வகையில் நிஜ உடலுவை காட்டுவதில்லை இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் இவ்வளவு அழகான மனிதர் பிறக்க முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை நான் நேபாள நாட்டின் முழுப்பகுதியையும் சுற்றிப் பார்த்துள்ளேன் எங்குமே இப்படி ஒரு அழகிய மனிதனின் சாயல் கூட கண்டதில்லை ஒருவேளை கௌதம புத்தர் ஒரு சாதாரண நேபாள மனிதன்தான் என்றால் பிறகு எதற்காக அவரது சிலையுருவங்கள் இவ்வளவு அழகாக உருவாக்கப்பட்டுள்ளன செய்த சிற்பிகள் வரைந்த ஓவியர்கள் கௌதம புற உடல் மட்டும் காணவில்லை அவர்கள் ஒரு பிரம்மாதமான சக்தி படைத்த ஒலியுடல் அவரை சூழ்ந்திருந்தது அது அவரை மிகவும் அழகாக வைத்திருந்ததை கண்டனர் அவர் முக்தி ஞானம் அடையும் முன் எப்படி இருந்தாரோ அப்படி அவரது சிலைகளை வடிப்பது தவறாகுமே ஆகவே இந்த சிலைகள் முக்தி ஞான நிலையை அவர் அடைந்தபின் உருவாக்கப்பட்டவை கிட்டத்தட்ட இதுவேதான் இயேசுநாதருக்கும் நடந்திருக்கிறது கலீலி என்ற இடத்திற்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இயேசுநாதர் ஒரு மிக மிக அசிங்கமான மனிதனாக விவரிக்கப்பட்டுள்ளார் நீ அவரை பார்த்தால் அறுவரு குறிப்பின்படி அவரது உயரம் நான்கடி அங்குலம்தான் அதற்கு மேல் அவரது அவரை ஒரு கூண்முது உடையவராக வேறு குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது இந்த மனிதனை நீ அழகென்று கூற முடியாது ஆனால் அனைத்து சிலைகளும் வேதாகமத்தில் சீலர்களால் விவரிக்கப்பட்ட அனைத்து விவரங்களும் இயேசுநாதரை ஒரு குள்ளனாகவோ நான்கடி ஐந்து அங்குல உயரமானவராகவோ அவர் அழகற்ற அருவறுப்பான தோற்றமுடையவராகவோ கூணனாகவோ குறிப்பிடவே இல்லை அவர்கள் இயேசுவைவளவு அழகுணர்வுடன் முடியும் எவ்வளவு அழகுணர்வுடன் முடியுமோ எவ்வளவு கவித்துவமாக்க முடியுமோ அப்படியல்லவா குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் இதை கற்பனையில் உருவாக்கவில்லை என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது அவர்களது ஆசை அவர்களது குருநாதர் இயேசுநாதரை உலகிற்கு எவ்வளவு அழகாக விவரிக்க முடியுமோ அப்படி கூறுவது என்று கூறுவது அன்று அவரது அழகை அவர்கள் கண்டுகொண்டனர் ஆனால் அந்த அழகு சாதாரணமான அழகு அன்று அந்த அழகு பொழிவினால் வருவது இதற்கு நேர் எதிராக சில சமயம் நீ உடல் மிக அழகிய மனிதர்களை காண்பாய் நீ பார்த்ததால் பிரம்மாதமான அழகாக இருப்பார்கள் ஆனால் நீ அவர்களுடன் நெருக்கமாய் பழக நேர்ந்தால் அவர்களது அசிங்கத்தரம் அவர்களது அழகிய உடலில் இருந்து வெளிவர அவர்களது உடல் கட்டமைப்பு கிளியோபட்ரா போல அழகாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை கிளியோபாட்ரா ஒரு அழகிய பெண்ணே அல்ல அவளிடம் அழகிய உடலமைப்பு இருந்திருக்கலாம் ஆனால் அவளது எண்ணங்களும் மனநிலைமையும் மிகவும் அசிங்கமாக இருந்தன அவளிடம் எந்த இருக்க முடியாது அவள் எகிப்து நாட்டின் அரசியாக நிலைக்க தன் உடலை எவரிடமும் விலை அவள் தன் படைகளை பயன்படுத்தி சண்டையிடவில்லை தனது சொந்த உடலை பயன்படுத்தினால் அந்தோனி போன்ற சிறந்த தளபதிகள் கூட அவள் பொறியில் சிக்கிவிட்டனர் அவள் தன் அழகை அசிங்கமான தீர்வுகளுக்காக பயன்படுத்தினாள் அவளால் பொலிவின் அழகை பெறவே முடியாது ஆகவே ஓர் ஆணோ பெண்ணோ உடல் அளவில் அழகாயிருப்பது சாத்தியம்தான் ஆனால் அவர்களது அக உணர்வு இருள் படந்திருந்தால் அந்த இருட்டு வெளியே தெரியும் அந்த இருட்டை மறைக்க எந்த அழகு சாதன பொருளையும் அவர்களால் எப்படியும் பயன்படுத்த முடியாது நன்றி வணக்கம்